ஸ்ரீ குருக்கியோ நம ஹரி ஓம் நேற்றைய வகுப்பிலே எண்ணங்களின் ஐந்து நிலைகளை பார்த்து முடித்தோம் அவைகள் நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் மற்றும் ஞாபகம் என்றவாறு ஐந்து விதமான எண்ண அலைகள் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது இதிலே நுண்ணறிவை மட்டும் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு மற்ற விபரீத எண்ணங்கள் கற்பனையான எண்ணங்கள் தூக்கத்திலே உண்டாகின்ற கனவுநிலை எண்ணங்கள் மற்றும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் இவைகளையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுவதை பார்த்து முடித்தோம் இதிலே நுண்ணறிவு நிலை பெற வேண்டுமாயின் மற்ற நான்கு விஷயங்களை எப்படி நீக்குவது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவைகள் நம்மை எப்படியெல்லாம் ஆட்டிப்படைக்கின்றது என்பதை நாம் சற்று கொண்டால் மட்டுமே அத்தகைய எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை நாம் இன்றைய வகுப்பில் காண இருக்கின்றோம் அதிலே கற்பனையான எண்ணங்கள் என்பது நம்மை மிகவும் ஆட்டிப்படைத்துக் ஒரு விஷயமாக நடைமுறையிலே இருக்கின்றது இந்த கற்பனையான எண்ணங்கள் வெறும் வார்த்தைகளால் உண்டானது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவைகள் எந்த விதத்திலும் நிஜ உலகத்தில் தொடர்பு இல்லாதவை என்பதை நாம் அவசியம் அறிந்தாகவேன் இந்த கற்பனையான எண்ணங்கள் நம்மிடம் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் விசாரித்து பார்த்தோமே ஆனால் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ளுவேன் இந்த கற்பனை எண்ணங்கள் வெறும் வார்த்தை ஞானம் நிஜ உலகோடு சற்றும் தொடர்பு இல்லாதது இந்த கற்பனையான எண்ணங்களினால் எவ்வளவு சிக்கல்கள் நம்மிடையே வருகின்றன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாமா உதாரணமாக ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒருவரை ஒருவர் நேசிப்பதாக கற்பனை செய்து கொள்கின்றார்கள் பிறகு சிறிது காலம் கழித்து ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று கூற வருகின்ற ஒருவர் நான் உங்களிடம் சாதாரணமாகத்தான் பழகிறேன் அத்தகைய உண்மையான நேசமெல்லாம் உங்களிடத்தில் எனக்கு கிடையாது ஆகவே என்னை தவறாக எண்ணிவிடாதீர்கள் உங்களை நான் காதலிக்கவில்லை என்று அந்த பெண் கூறிவிடுகின்றான் தவறு காதலிக்காத அந்த பெண்ணின் இடத்தில் இருந்ததா அல்லது அந்த பெண் தன்னை காதலிப்பதாக நினைத்து கொண்ட ஆணின் இடத்தில் கற்பனையாக இருந்ததா என்பதை நாம் கவனித்து பார்த்தோமேயானால் கற்பனையாக காதலித்தவரின் பேரில்தான் அந்த தவறு காணப்படுகின்றது இது எத்தகைய ஒரு தவறான கற்பனை எண்ணத்தினாலே ஒரு மனிதன் பாதை மாறி தன் வாழ்க்கையை அழித்துக்கொள்கின்ற நடைமுறை உண்மைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பெண் தன்னை காதலிக்கவில்லை என்பதற்காக தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்ட வாலிபர்களை நிறைய பேர்களை நாம் சந்தித்து வருகின்றோம் இது எல்லாம் கற்பனையான எண்ணங்களினாலே மனம் இவ்வாறு கற்பித்துக்கொண்டு மனிதனை ஒருவித மயக்கத்திலே வைத்து கொண்டு அவன் பாதை மாறி போவதற்கு மாறிவிடுகின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயமாக இங்கு பார்த்து கொண்டு வருகின்றோம் மேலும் ஒரு என்ன நினைக்கின்றார்கள் என்றால் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்கின்றார்கள் பிறகு அந்த கற்பனையோடு அவர்களுடைய நிஜ வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை என்றனாலே எப்படியெல்லாம் நினைத்து நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று நொந்து கொள்கின்றார்கள் மேலும் சில பெரியவர்கள் எதுபோன்ற கற்பனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள் நம் எதிர்காலம் அவர்கள் கையிலே இருக்கின்றது அவர்கள் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுப்பதை வைத்து நாம் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றவாறு மனதிலே சில கற்பனை எண்ணங்களை விதைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் வயதான காலத்திலே பிள்ளைகள் அவ்வாறு அவர்களை பார்த்து கொள்ளவில்லை என்ற மேல் கோபமும் வருத்தமும் இவர்களுக்கு உண்டாகிவிடுகின்றது இங்கு தவறு பிள்ளைகளிடத்தில் இல்லை நமது கற்பனையில் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அவசியம் உணர்ந்தாக வேண்டும் இவ்வாறு அநேக விதமான கற்பனைகளை ஒவ்வொருவரும் மனதிலே விதைத்து கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது அது நடைமுறையோடு ஒத்து வராத பொழுதுதான் அங்கு சிக்கல்கள் உருவாகின்றன என்ற மிகப்பெரிய உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் நுண்ணறிவு அவசியமாக இருக்க வேண்டியது மேலும் சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் அலுவலகத்திலே எனக்கு பதவி உயர்வு வந்துவிடும் அதன் வாயிலாக எனக்கு சம்பள உயர்வு உண்டாகிவிடும் அதன் மூலம் நான் வீட்டில் இன்னும் சில தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்கப் போகின்றேன் என்று ஆசைப்பட்டு கொண்டு அந்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வருவதற்கு முன்பாகவே பல இடங்களில் பணத்தை கடன் வாங்கி பல்வேறு ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டிலே நிரப்பிக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த பதவி உயர்வு வருவதற்கு தாமதமாவதனாலோ அல்லது மேலதிகாரி நிறுவனத்தில் விட்டு அவரை நீக்கும் பொழுதோ அவரது மனம் மிகவும் பாதிப்புக்கு உண்டாகி மேலும் பல்வேறு சிக்கல்களை விளைவித்துக் கொள்கின்றார்கள் இவ்வாறு எவ்வளவோ கற்பனைகளிலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர கற்பனை என்பது நம்முடைய மனதில் தோன்றுகின்ற வெறும் வார்த்தைகளால் உண்டாகின்ற ஒரு ஞானம் என்பதை யாருமே அறிய தயாராக இல்லை உண்மைக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற விஷயத்தையும் யாரும் புரிந்து தயாராகவே இல்லை இவ்வாறு எல்லா விஷயங்களையும் கற்பனையாகவே ஒவ்வொன்றும் மனதில் சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டுத்தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றானே தவிர யாரும் தன் உண்மை நிலையை அறிந்து ஆனந்தமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யவே இல்லை இவ்வாறு ஆத்மா கடவுள் பரபிரம்மம் சொர்க்கம் நரகம் போன்றவை எல்லாமே நாம் கேள்விப்பட்ட கற்பனைகள் தானே தவிர நிஜத்தில் எங்காவது நாம் பார்த்து இருக்கின்றோமா இவைகள் மற்றவர்களால் கூறப்பட்ட வார்த்தைகளால் கிடைத்த ஞானம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் மேலும் சில விஷயங்களை கற்பனையாக நமக்குள் வகுத்து கொண்டு அதிலே சிக்கிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் நன்கு மனதை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கின்றது உதாரணமாக நான் தமிழன் நான் இந்தியன் நான் இன்ன ஜாதிக்காரன் நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று இவ்வாறு எல்லாமே நாம் கற்பனையாகவே பல்வேறு எண்ணங்களை நமக்குள் புகுத்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ன இப்படி கூறுகின்றார்கள் அப்பொழுது இந்தியா என்பது நிஜமில்லையா என்று நீங்கள் கேட்பது புரியாமல் இல்லை உண்மையில் இந்தியா என்று ஒன்று கிடையாது இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அவ்வளவுதான் நாம் கற்பனையாக கோடுகள் வரைந்து கொண்டு இது என்னுடைய எல்லைக்கு பகுதி என்பதனால் இதை இந்திய நாடு என்றும் இது மற்றவர்களுடைய எல்லைக்கு அது அமெரிக்க நாடு என்றும் நாம் நம்மை நாமே பிரித்து வைத்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர உலகம் என்ற ஒரு உருண்டை மட்டும் தான் இங்கு இருக்கின்றது அதுபோன்ற கடல் பகுதிகளையும் நாம் நமக்கு ஏற்றவாறு பிரித்து கொண்டு பெயர் வைத்து கொண்டிருக்கின்றோம் இது அரபிக்கடல் அது வங்காள விரிகுடா என்று ஒவ்வொரு பெயரின் மூலமாகவும் ஒரே நீர் நாம் இவ்வாறு அடையாளத்திற்காக பிரித்தி வைத்து கொண்டு மனதில் பல்வேறு பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் இன்றைய கல்வி முறையும் அப்படித்தான் நமக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு நீண்ட நிலப்பரப்பு ஒரு நீண்ட நீர்பரப்பு அவ்வளவுதான் நிர்வாக வசதிக்காக மட்டுமே நாம் இவ்வாறு பிரித்து வைத்துக் கொண்டுள்ளோம் என்ற உண்மையை நாம் அறியாமல் மொழிகளாலும் ஜாதிகளாலும் மாநிலங்களாலும் பல்வேறு பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு இவன் தமிழன் அவன் மலையாளி அவன் வடநாட்டான் இவன் வங்காளி என்று பல்வேறு விதமாக பலரையும் குறை கோரிக்கொண்டு வேதமை புத்தியை பெரிது படுத்திக்கொண்டு நம்மிடையே நாம் சண்டையிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவரை ஒருவர் உணராமல் அந்த அன்பின் உன்னத தன்மையை புரியாமல் நாம் இவ்வாறு கற்பனையாகவே பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் நம்மை மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடுகின்றன என்பதை நம்முடைய மனம் அறிந்து கொள்வதே கிடையாது இதை எப்பொழுது மனம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் நுண்ணிய புத்திசக்தி இருக்கின்றவர்களால் தான் நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகின்றோம் எப்படியெல்லாம் நாம் சிக்கிக் என்பதை சற்று விசாரித்து அறிந்து கொள்ள முடியும் சிக்கல் என்றால் என்ன அதாவது நாளடைவில் இந்த கற்பனைகள் என்ன என்றால் நிஜம் என்று நினைக்க தொடங்கி விடுகின்றது இதைத்தான் நாம் சிக்கல் என்று கூற வருகின்றோம் நான் இந்து என்று ஒருவன் கூறுகிறான் என்றால் அவன் இந்து மதத்தை யாராவது குறை கூறினால் அவனுக்கு உடனே கோபம் வந்து விடுகின்றது அப்படி குறை கூறுபவர்கள் மேலே சண்டைக்கு செல்கின்றான் அவன் இந்துவா இந்து என்பது ஒரு மதம் அந்த மத கோட்பாடுகளை அவன் பின்பற்றுகின்றான் அவ்வளவுதான் அதாவது சாலை விதிகளை பின்பற்றுவது போல சில மத விதிகளை அவன் பின்பற்றுகின்றான் ஆனால் சாலையில் சென்று வருபவர்கள் யாரும் தன்னை சாலை என்று கூறுவது கிடையாதே ஆனால் இந்து மதத்தின் விதிகளை பின்பற்றுகின்றவன் மட்டும் ஏன் நான் இந்து என்று அழைத்துக் கொள்கின்றான் அது போன்றே ஒரு முஸ்லீம் மதத்தை பின்பற்றுவன் தன்னை முஸ்லீம் என்று அழைத்துக் கொள்கின்றான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவன் தன்னை கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்கின்றான் இதில் இன்னும் ஒரு மோசமான நிலை தற்பொழுது நம்மிடையே உண்டாகியிருக்கின்றது அது நாம் தமிழர் என்று மற்றவர்களிடமிருந்து பிரித்து பார்க்கின்ற ஒரு தவறான எண்ணம் இவ்வாறு அநேக விஷயங்களிலே நாம் சிக்கி இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மற்றவருடைய வார்த்தை ஜாலங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு கற்பனையில் வாழ்கின்றோம் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் விழிப்புற்ற புத்தியை அடைந்து வருகின்றோம் என்று அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு பல்வேறு கற்பனை எண்ணங்களிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே தான் இவன் தமிழன் மட்டுமே உயர்வானவன் மலையாளி தெலுங்கன் கன்னடன் என்பவனெல்லாம் மட்டமானவர்கள் என்ற ஒரு மனப்போக்கு நிலவி வந்து கொண்டிருக்கின்றது அதிலே கன்னடன் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது கர்நாடகாவில் இருந்த தண்ணீர் காவேரி தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடாது என்று பல்வேறு வேற்றுமை புத்திகளை மேலும் மேலும் கொண்டு மனிதன் மிக மோசமான நிலைகளிலே ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொண்டு ஏய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் தேவையில்லாத ஒன்று என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ அன்றே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஆறாவது அறிவின் மகத்துவத்தை அவன் அறிந்தவனாகின்றான் சற்று யோசித்து பாருங்கள் உண்மையில்லாத எத்தனையோ விஷயங்களை நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் சிலவற்றை கற்பனை என்று கூட உங்களால் ஒத்துக்கொள்ள தயக்கமாக இருக்கின்றது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க விரும்புகின்றேன் இது உண்மையில் இருக்கின்றதா அல்லது வெறும் கேள்வி ஞானம்தானா இதை மட்டும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமே இதுவரை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அநேக விஷயங்களும் வெறும் வார்த்தைகளால் உண்டான ஒன்றுமில்லாத வெற்று ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உண்மையை ஒருவன் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டானே ஆனால் முதலில் அவன் கற்பனையானவற்றை இனம் கண்டு கொள்ள வேண்டும் எது கற்பனை என்று அறியாமலேயே உண்மையை நோக்கி ஒருவன் நகர ஆசைப்பட்டால் அது நடைமுறை அனுபவத்திற்கு ஒத்துவராமல் போய்விடும் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்களேன் எந்தெந்த கற்பனையெல்லாம் உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இதில் நாம் எவ்வாறு விடுபடுவது என்பதையெல்லாம் நாம் ஒரு விசாரத்தின் வாயிலாக சுய பரிசோதனை மேற்கொண்டுமையானால் மட்டுமே நாம் நம்முடைய விழிப்புற்ற புத்திசக்தியுடன் நாம் மிக விரைவாக பயணிக்க முடியும் இது நம்முடைய கற்பனையான எண்ணங்களை பற்றிய ஒரு கருத்துறை என்பதை நீங்கள் அறிந்து வேண்டும் அடுத்ததாக தூக்கம் தூக்கத்திலும் நமக்கு பல்வேறு எண்ண அலைகள் உண்டாகின்றன இவ்வாறு நாம் விழித்திருக்கும்போது நம்முடைய சித்தத்திலே பல்வேறு எண்ணங்கள் தோன்றி மறைகின்றனவோ அதுபோன்றே தூக்கத்திலும் நமக்கு பல்வேறு எண்ணங்கள் உண்டாகி அவைகளை நாம் கனவுகளாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தூக்கத்திலே நமக்கு இந்த புற உலகின் தொடர்பு முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றது நம்முடைய புலன்கள் எதுவும் வேலை செய்வதில்லை அப்படி இருக்கும்போது எண்ண அலைகள் மட்டும் எப்படி தோன்றுகின்றது என்று கவனித்தோமையானால் அது மனதில் ஏற்கனவே சேகரித்து வைத்துக் கொள்ளப்பட்ட பல்வேறு எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தூங்குபவனை கவனித்தோமையானால் அவன் ஒரு பிணம் போலத்தான் கிடக்கின்றான் வெளியே என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் தான் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு எண்ணைகள் உண்டாகின்றது இதை சற்று நாம் கூர்ந்து கவனித்தோமையானால் நம்முடைய மனம் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது என்ற உண்மையை நாம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் உதாரணமாக நல்ல உணவு சாப்பிட்டால் அந்த சுகமான அனுபவம் சாப்பிட்ட பின்பு நமக்கு தெரிகின்றதல்லவா அதுபோன்றே ஒரு நல்ல இசையை கேட்டவுடன் கேட்டு முடித்த பின்பு ஆக என்ன அருமையான ஒரு இசை என்று நாம் அதை ரசித்து அனுபவித்ததை நம்மால் நினைத்து பார்க்க முடிகின்றதல்லவா இவை அனைத்தும் நம் மனம் அந்த அனுபவத்தை தன்னுள் வாங்கி கொண்டு அது நல்லதா கெட்டதா இனிமையானதா இல்லையா என்று அலசி எடை போட்டு வைத்து கொண்டிருக்கின்றோம் மனம் இவ்வாறு வேலை செய்வதால் தான் அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று தூங்கி எழுந்த பிறகு இன்று நிம்மதியாக தூங்கினேன் என்று எவ்வாறு நம்மால் கூற முடிகின்றது அல்லது நான் நேற்று சரியாகவே தூங்கவில்லை என்று எப்படி நமக்கு தெரிகின்றது நம்முடைய தூக்கத்தின் தரம் இன்னது என்று நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோம் இவை அனைத்தும் மனம் வேலை செய்வதால் மட்டுமே என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் தூங்காமல் இருக்கும் பொழுது மற்றவற்றை பற்றி கொண்டிருந்த மனம் தூங்கும்போது வெறும் தூக்கத்தை மட்டும் பற்றி கொள்கின்றது விழுத்திருக்கும் நிலையோ புற உலக விஷயங்களின் மூலமாக புலன்களை கொண்டு பல்வேறு விஷயங்களை சித்தத்தில் சேகரித்து வைத்துக் கொள்கின்றது ஆனால் இவ்வாறு எண்ணங்கள் பல்வேறு வகையிலே சிதறிக் கொண்டே இருக்கின்றன சித்தம் தெளிவற்று இருக்கின்றது என்பதை மட்டும் நாம் அறிந்து கொள்ள தயாராக இல்லை எண்ண அலைகளினாலே மனம் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றுதான் நாம் இந்த மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியும் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதிலே நாம் அமைதியை அடைவது என்பது சாத்தியமாகாது இங்கு நாம் ஆண்டவனை தரிசிக்க ஆசைப்பட்டோமேயானால் அமைதியான மனதில்தான் அது சாத்தியமாகும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஞாபகம் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோமேயானால் ஞாபகம் என்பது பழைய அனுபவங்களை மற்ற விஷயங்களில் கலப்பில்லாமல் நினைப்பது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எண்ணச்சிதர்கள் எவ்வாறு எழுகின்றன என்பதை நாம் கவனித்தோமையானால் முன்பு நடந்த ஒன்றை மனதில் நினைத்து பார்ப்பது அது நான் அப்படி செய்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று எதையாவது ஒன்றை ஞாபகப்படுத்தி தன்னை சார்ந்தவர்களிடம் கூறி மகிழ்ந்து கொண்டிருப்பது நம் அனுபவங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து இது எல்லாம் ஞாபக எண்ணங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் அனுபவங்களிலிருந்து எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் ஆனால் அது சரியல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்றால் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது நாம் நம் பழைய ஞாபகங்களை பிடித்து கொண்டிருக்கின்றோம் ரொம்பவும் ஆழமாக போவதற்கு முன்னால் நமது அன்றாட வாழ்விலே எப்படி இந்த ஞாபகம் நம்மை சிக்கலில் மாட்டிவிடுகின்றது என்று பார்த்தோமேயானால் நமக்கு இன்னும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒரு நண்பனை நான் மிகவும் நம்பினேன் அவன் எனக்கு இப்படி துரோகம் செய்துவிட்டானே அவனா அப்படி செய்துவிட்டான் என்று நாம் புலம்புவதை பார்த்திருக்கின்றோம் மேலும் சிலர் அவளை உயிருக்கு உயிராக காதலித்தேன் இப்படி கடைசியில் அவள் என்னை ஏமாற்றி விட்டாளே என்று புலம்புவதையும் பார்த்திருக்கின்றோம் இன்னும் சில பெற்றோர்களோ அவனை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன் கல்யாணத்திற்கு பின் அவன் இப்படி மாறிவிட்டானே என்று கலங்குவதை பார்த்திருக்கின்றோம் இவை அனைத்தும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இவற்றிற்கு காரணம் என்ன என்று நாம் சற்று விசாரித்து அறிந்தோமேயானால் இவைகள் அனைத்தும் நம் மனதினுடைய கற்பனையான எண்ணங்களின் பதிவுகளாக நம்முள்ளே ஏற்கனவே பதியப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தான் அது நம்முடைய ஞாபகத்திலே அன்று பதிந்துவிட்டது அதை நாம் உண்மை என்று பதித்து வைத்துக் தற்பொழுது அவன் வேறு விதமாக மாறியிருப்பதை நம்முடைய மனம் கவனிக்கின்ற பொழுது அவன் நமக்கு துரோகம் செய்துவிட்டான் அல்லது கல்யாணத்திற்குப் பிறகு இவ்வாறு மாறிவிட்டான் என்று எண்ண தோன்றுகின்றது இங்கு நாம் என்ன ஒரு மிகப்பெரிய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கவனித்தோமேனால் நாம் சிறு குழந்தை பருவத்திலிருந்து நாம் வளர்த்து வருகின்ற குழந்தையிடம் ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு அவர்களை நாம் வளர்த்து வருகின்றோம் அந்த வளர்ப்பின் காரணமாக அவன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பியவாறு வளர்த்து வந்த பிறகு அதை நாம் நம் ஞாபகத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்கின்றோம் காலங்களின் மாற்றத்தின் காரணமாக அவன் வளர்ந்து பெரியவனாகி திருமணமாகி அவனுடைய வாழ்க்கை முறைகளை அவன் மாறி வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நம்முடைய மனப்பதிவு அன்று அவனை நல்லவனாக கற்பித்து வைத்திருக்கின்றது இன்று அவன் வாழுகின்ற வாழ்க்கை சூழலை கண்டு அவன் மனைவிக்கு தகுந்த மாதிரி மாறிவிட்டான் என்று அவனை கெட்டவனாக எண்ண வைக்கின்றது நல்லவன் கெட்டவனாக மாறுவதற்கும் கெட்டவன் நல்லவனாக மாறுவதற்கும் நம்முடைய ஞாபகம்தான் காரணம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாம் மனதின் பல்வேறு சூட்சமான விஷயங்களாக நாம் எப்பொழுது கையாள கற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது மட்டுமே நாம் மனம் கடந்த மகத்தான நிலைக்கு நாம் நம்மை கொண்டு செல்ல முடியும் பல்வேறு தவறான பதிவுகளை நாம் நம்முள்ளே வைத்து கொண்டு நாம் மனமற்ற நிலையிலே மகத்தான அந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது நம்முடைய அறியாமை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அது போலத்தான் ஒருவனை நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ நாம் நம் மனதில் முதிரை குத்திக் அதை ஞாபகத்தில் இருந்து அவனோடு உறவாடுகின்றோம் அது நம்முடைய உண்மையை மறைக்கின்றது அவன் மாறியிருக்கலாம் அல்லவா அதையே நாம் அறிய மறுக்கின்றோம் இவ்வாறு பல்வேறு சிக்கல்களை நாம் நம் மனதிலே உண்டாக்கி வைத்துக்கொண்டு ஞாபகமாக சேகரித்து வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறே காலங்கள் மாறும்பொழுதும் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பெண்மணிகள் கூறுவதையும் கவனித்தோமேயானால் முன்பெல்லாம் என் கணவர் என் மேல் மிக அதிக அக்கறை காட்டுவார் அன்பு செலுத்துவார் இப்பொழுதெல்லாம் என்னை கண்டு கொள்வதே இல்லை என்று புலம்புவதை நாம் கேட்டிருக்கின்றோம் மேலும் சில காதலர்கள் திருமணத்திற்கு பிறகு காதலிக்கும் போது அவள் எப்படி இருந்தால் தெரியுமா கல்யாணத்திற்கு பிறகு இப்படி மாறிவிட்டாளே என்று புலம்புவதை பார்த்திருக்கின்றோம் இவைகளெல்லாம் நாம் நம் ஞாபகத்தில் இருந்து உண்மையை பார்ப்பதால் வருகின்ற சிக்கல் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளவில்லை ஞாபகம் என்ற ஒரு கலர் கண்ணாடியை நாம் அணிந்து கொண்டு அனைத்தையும் பார்க்கின்றோம் அது அன்றைய நினைவுகளோடு இன்று ஒத்து வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இது எத்தகைய ஒரு மனதின் குழப்பு நிலை என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் மகத்தான விழிப்புற்ற புத்திசக்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஒருவரை பற்றியும் ஒரு ஞாபகமும் இல்லாமல் நாம் இருக்க முடியுமா என்று சந்தேகம் எழுகின்றதல்லவா இதற்கு என்ன செய்யலாம் பொதுவாக நாம் ஞாபகம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஞாபகம் என்பது பழைய அனுபவங்களை தற்போதைய மற்ற விஷயங்களின் கலப்பில்லாமல் நினைப்பது என்று நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகம் என்பது வேறு ஒன்றையும் கலக்காமல் நினைப்பது அதாவது தற்போதைய நிலை சூழ்நிலை என்ன என்று நினைக்காமல் பழையதை மட்டும் நினைத்து கொள்கின்றது தான் ஞாபகம் என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பழைய விஷயங்களை கொண்டு வர வேண்டும் அதே சமயம் நிஜ உலகம் எப்படி இருக்கின்றது என்று அதோடு சேர்த்து கொண்டு பார்க்க வேண்டும் பழைய ஞாபகங்களை மட்டும் வைத்து கொண்டு நாம் பார்த்தோமையானால் அது இது இது என்னென்ன மாதிரி என்று சொன்னார்கள் என்று நம் ஆழ்மனதில் பறித்து வைத்துக் கொள்கின்றோம் அந்த ஞாபகம் மீண்டும் மீண்டும் நம்மிடையே வந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஞாபகத்தின்படித்தான் நாம் நடக்கின்றோம் நாளடைவில் அந்த ஞாபகங்களே நமக்கு உண்மையாகி விடுவது போல நினைக்க தொடங்குகின்றோம் அந்த ஞாபகத்தின் விளைவாக நாம் ஒன்றை தீர்மானித்து வைத்துக் கொள்கின்றோம் அன்றைய நிலையிலே அதை நாம் ஞாபகத்தில் தீர்மானித்து வைத்துக் கொண்டதை எத்தனையோ காலங்களுக்கு பிறகு இன்றைய நிலையிலே அதை ஒப்பிட்டு பார்க்க முயற்சித்துவமையானால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது என்பதை நாம் அறிய நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் நம் ஞாபகமெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினாலே மண்டையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போகின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நம்மை ஒருவர் பார்த்து உங்கள் மதம் என்ன உங்கள் கல்வித்தகுதி என்ன உங்கள் உறவுகள் யார் என்று கேள்விகளை கேட்டாரே என்றால் அதுக்கு எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் நாம் பிறந்த ஜாதி தேசம் கல்வித்தகுதி எதுவுமே நமக்கு அறிய முடியாத ஒரு நிலையிலே ஞாபகம் முற்றிலும் நீங்கிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்றால் அந்த நிலையை சற்று யோசித்து பாருங்கள் அங்கே கடவுள் இல்லை மதம் இல்லை மொழி இல்லை நாடு இல்லை இப்பொழுது புரிகின்றதா நாம் இதுவரை உண்டாக்கி வைத்து கொண்டிருக்கின்ற பிரிவினைகள் அனைத்துமே நம்முடைய எண்ணங்களினால் ஞாபகமாக சேர்த்து வைத்து கொண்ட விஷயம் என்பது நன்கு புரிய வரும் பொதுவாக யதார்த்த உலகை நிஜ உலகை வேறு ஒரு ஞாபக கண்ணாடியின் மூலம் நாம் பார்த்து கொண்டிருப்பதனால்தான் இத்தகைய சிக்கல்களுக்கு நாம் ஆளாகின்றோம் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் விழிப்புற்ற புத்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஞாபகங்கள் என்பது கூட எண்ணச்சிதறல்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் நல்லவன் என்று நாம் ஞாபகம் வைத்திருந்தால் அவனை அடுத்த முறை பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே புன்னகை வருகின்றது அவனை வரவேற்கின்றோம் அதுவே ஒருவன் கெட்டவன் என்று நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருந்தோமே ஆனால் அவனை கண்டவுடனேயே நமக்கு வெறுப்பு வருகின்றது இது நம்முடைய ஞாபகத்தின் பதிவு தான் இவ்வாறு நம்மை நடைமுறைப்படுத்துகின்றது ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறியிருக்க முடியாதா அல்லது ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறியிருக்க முடியாதா ஏன் நாம் இதை சற்றும் யோசித்து பார்ப்பதில்லை பல வருடங்களுக்கு முன்பு ஒருவனை நல்லவனாக நாம் பார்த்து மனதிலே பதித்து வைத்து கொண்ட ஒரு விஷயத்தின் காரணமாக இன்று நாம் அவனை கண்டவுடன் புன்னகை செய்து வரவேற்கின்றோம் ஆனால் இன்று அவன் கெட்டவனாக மாறியிருக்க முடியாது என்ற எந்தவித உத்தரவாதமும் நமக்கு கிடையாதே ஆனால் நம் மனம் அவ்வாறு பதித்து வைத்து கொண்ட காரணத்தினாலே அவனை புன்னகையுடன் வரவேற்கின்றது அதுபோன்றே ஒருவனை கெட்டவனாக மனம் பதித்து வைத்துக் கொண்டதை வைத்துக்கொண்டு அவனை கண்டவுடன் அவனை வெறுத்து ஒதுக்குகின்றது ஏன் அவன் நல்லவனாக மாறியிருக்கக்கூடாதா யோசித்து பாருங்கள் மகிழ்ச்சி வெறுப்பு கோபம் எல்லாம எண்ண அலைகள்ான் அவைகள் நம்முடைய தற்போதைய நிலையை அறிய முடியாமல் தடுக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் நாம் அவள் அப்படி சொல்லிவிட்டால் இவன் இப்படி செய்துவிட்டான் அவ்வாறு செய்திருக்க கூடாது நான் எப்படி எதிர்பார்த்தெல்லாம் இவனை வளர்த்தேன் இவன் இப்படி செய்துவிட்டான் என்று பலவிதமான கற்பனைகளில் புலம்பிக் கொண்டிருக்கின்றோமே தவிர உண்மையை நாம் யாருமே அறிந்து கொள்ள தயாராக இல்லை என்று நாம் இதை மனதின் சேஷ்டைகள் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் மனதிலிருந்து விடுபட்டவர்களாக மாறிவிடுகின்றோம் என்ற மிகப்பெரிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நாம் நம்மை இறந்த காலத்திலே வைத்து அளித்து கொண்டு ஞாபகங்கள் நம்மை நிகழ்காலத்தில் வாழவிடாமல் தடுக்கின்றன என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த விபரீதம் கற்பனை உரக்கம், ஞாபகம் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வரத்தான் செய்யும் இவைகள் அனைத்தும் நம் வாழ்க்கையோடு ஒன்றியவைத்தான் இவற்றை விடவும் முடியாது ஆனால் இதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது என்று கேட்டீர்களேயானால் இவற்றை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து கையாள வேண்டுமே தவிர இவைகளை விட்டுவிட்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் ஆகவே இதை நாம் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காகத்தான் விழிப்புற்ற புத்திசக்தியை நாம் கையாள வேண்டியிருக்கின்றது அந்த விழிப்புற்ற புத்திசக்திற்கு மிக அவசியமான விஷயங்களாகத்தான் நாம் நுண்ணறிவை மேம்படுத்த வேண்டியிருக்கின்றது அந்த நுண்ணறிவை நாம் எப்பொழுது மேம்படுத்திக் கொள்கின்றோமோ அப்பொழுதே நம் சித்தத்திலே உண்டாகின்ற சலனங்கள் குறைய ஆரம்பித்துவிடும் இந்த உலகை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு நாம் உலகை சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலத்திலே நமக்கு சிக்கல்கள் உண்டாகாமல் சரியான அணுகுமுறையிலே இந்த உலகத்தை நாம் அணுகி ஆனந்தமாக வாழ முடியும் என்ற அரிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த அழைப்பாயும் மனதை நாம் நம்மை நாம் ஆராய்ந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய உண்மைகளை சாஸ்திரம் நமக்கு மிக ஆழமாக எடுத்துக்காட்டுகின்றது நம்மிடையே உள்ள தவறுகளை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் இது போன்ற தவறுகளிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ முடியும் என்ற அரிய உண்மையை அறிந்து கொள்வோம் மேலும் இந்த மனதை நாம் இன்னும் சற்று விரிவாக விசாரித்து இன்னும் சில ஆழமான உண்மைகளை அறிய இருக்கின்றோம் அவைகளை நாம் மீண்டும் நாளைய வகுப்பிலே காணலாம் நன்றி ஓ